ஒன்பது வேறு நிழல் இல்லாத அந்த மருமை நாளில் நிழல் தருவான் ஒன்று நீதமான அரசன் இரண்டு அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபடும் வாலிபர் மூன்று பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர் நான்கு அல்லாவுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே குடும்ப பெருமையும் நிறைந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் அல்ல பயப்படுகிறேன் என்று கூறும் மனிதர் ஆறு தன் வலது கை செய்வதை இடது கைக்கு தெரியாமல் அதாவது அதை மறைத்துக் தர்மம் செய்கின்ற ஒருவர் ஏழு தனிமையான நிலையில் அல்லாஹுவின் நினைவு கூர்ந்து இதனால் கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர் என்று நபிசல் அல்லாஹூ அனிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று